நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நான் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு கிராமத்துல கோவிந்தன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் இருந்தான் அவன் சுமார் ஒரு பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனா இருந்தான் அவன் எந்தவித பொறுப்பும் இல்லாம எப்ப பார்த்தாலும் சுட்டித்தனமா விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணி யாராவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் கிண்டல் பண்றதும் கலகலப்பா இருக்கிறதும் தப்பு கிடையாது ஆனால் அது அடுத்தவங்களுடைய மனநிலையை பொறுத்து நாம நடந்துக்கிறணும் அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாம நாம அவங்கள கிண்டல் பண்ணி பொறுப்பு இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தோன்னா அனாவசியமா அவங்களுடைய எரிச்சலுக்கு நம்ம உட்பட நேரிடும் இந்த விஷயத்துல கோவிந்தன் கொஞ்சம் மோசமானவன் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் மட்டும் பொறுப்பு இல்லாமல் எதையாவது செஞ்சு அவங்கள ரொம்ப எரிச்சல் படுத்திக்கிட்டு இருப்பான் இப்படி பொறுப்பு இல்லாமல் ஊர் சுத்திக்கிட்டு இருந்த கோவிந்தனை அவங்க அம்மா கூப்பிட்டு நம்முடைய ஆடுகளை இனிமேல் மேய்ச்சிட்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஒழுங்கா போய் இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு கூட்டிகிட்டு வந்தாதான் இனிமேல் உனக்கு வீட்டில் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால கோவிந்தன் வேற வழி இல்லாமல் ஆடுகளை அழைச்சிட்டு மலங்காட்டுக்கு போய் மேய்க்கிறதுக்கு போனான் கோவிந்தன் ஆடுகளை பத்திட்டு போறத பார்த்த விவசாயிகள் அவங்களுடைய நிமிந்து பாத்தாங்க வந்துருச்சே ஆடு மேற்கிட்டே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கோவிந்தன் ஆடுகளை அழைச்சிட்டு போய் மலையோரமா இருந்த காட்டுல மேய விட்டுட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருந்தான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கோவிந்தனுக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு சலிப்பு தட்டுறதுன்னா தெரியும் இல்லையா போரடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே கோவிந்தன் என்ன பண்ணா தூரத்துல மாடுகளை வச்சு உழவு ஓட்டிட்டு இருந்த விவசாயங்களையும் வயக்காட்டுல நாட்டு நடவு செஞ்சிட்டு இருந்த பெண்களையும் கவரணும் அவங்கள எப்படியாவது ஏமாத்தி இன்னைக்கு நாம அதன் மூலம் சந்தோஷம் அடையணும் அப்படின்னு நினைச்சான் உடனே புளி வருது புலி வருது புளி வருது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான்டனே தூரத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு தடி எடுத்துட்டு கோவிந்தனை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தாங்க எல்லாரும் பக்கத்தில் வந்து பார்த்தா கோவிந்தன் சிரிச்சுக்கிட்டே மரத்தடியில் உட்காந்துருந்தான் அப்போது அந்த விவசாயிகள் கேட்டாங்க எங்கே புலி எங்கே புலி அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவன் சொன்னான் எனக்கு ரொம்ப சளிப்பாக இருந்தது அதனால தான் உங்களை கொஞ்ச நேரம் போக்கு காட்டான்னு இந்த மாதிரி கூப்பிட்டேன் நீங்க உங்க வேலையை விட்டுட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்ததை பாக்குறதுக்கே ரொம்ப சிரிப்பா இருந்தது அப்படின்னு சொன்னா இத கேட்ட விவசாயிகள் எல்லாம் ஏண்டா நீதான் பொறுப்பு இல்லாம இருக்கன்னா நேரத்தையும் வீணாக்கிட்டே அனாவசியமா இவ்வளவு தூரம் ஓடி வந்து வேலை கெட்டதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லி கோவிந்தனை திட்டிக்கிட்டே எல்லாரும் அவங்களோட வேலையை பார்க்க மறுபடி போயிட்டாங்க மறுநாள் கோவிந்தன் அதே மாதிரி ஆடுகளை பற்றிட்டு வேற ஒரு பகுதியில் போய் அங்கேயும் இதே மாதிரி பண்ணி புளி வருது புளி வருது புலி வருது புளி வருதுன்னு கத்தவும் அங்கே வேலை பார்த்து விவசாயிகள் எல்லாரும் ஓடி வந்து இவனை காப்பாற்ற வந்தாங்க வந்து பார்த்தா அதே மாதிரி கோவிந்தன் சிரிச்சுக்கிட்டே அவங்களையும் நான் கிண்டல் பண்ண தான் இப்படி பண்ணினேன் உண்மையிலே புலி இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் அந்த விவசாயிகளும் கோவிந்தனை திட்டிக்கிட்டே தங்களுடைய வேலைகளை பார்க்க போயிட்டாங்க அன்று சாயங்காலம் ஊருக்கு திரும்பின விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் இத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த கோவிந்தன் பொறுப்பு இல்லாம எங்களோடைய எடுத்துட்டான் விவசாயிகள் சொன்னாங்க அவனுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோவிந்தனை திட்டிக்கிட்டு இருந்தாங்க மூன்றாவது நாள் கோவிந்தன் வழக்கம் போல ஆடுகளை எல்லாம் அழைச்சிட்டு காட்டுக்கு மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போனான் போயிட்டு ஆடுகளை எல்லாம் மேய விட்டுட்டு வழக்கம் போல மரத்தடியில ஓய்வு எடுத்துட்டு இருந்தான் அப்போ ஆடுகள் எல்லாம் சிதறி ஓடுறதையும் பயத்துல கத்திக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலைறதையும் பார்த்தான் என்னன்னு சொல்லி உத்து பாத்த கோவின் புதற்குள்ள இருந்து ஒரு புலி வந்து ஆடுகளை மிரட்டிட்டு இருக்கிறத பாத்தான் அப்பதான் கோவிந்தன் பதறி போய் ஐயையோ நம்மளுடைய ஆடுகளை வந்து புலி தின்று இருக்கு அப்படின்னு சொல்லி புளி புலி காப்பாத்துங்க புலி வருது புலி வருது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தனம் அப்ப தூரத்துல வேலை பார்த்துட்டு இருந்த விவசாயிகள் என்ன நினைச்சாங்கன்னா இந்த பையனுக்கு வேற வேலையே இல்ல இவன் எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் நேற்றும் அதுக்கு முத நாளும் கூட இவன் இதே மாதிரிதான் பண்ணியிருக்கான் நிறைய விவசாயிகள் அவங்களுடைய வேலையை போட்டுட்டு இவனை காப்பாத்த போய் ஏமாந்து போய் வந்திருக்காங்க இன்னைக்கு அதே மாதிரி நாடகமாடி நம்மளையும் ஏமாத்தலாம் பாக்குறான் பேசாம வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வேலையை பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த புலி கோவிந்தனுடைய ஆடுகள் ஒவ்வொன்றா அடிச்சு சாப்பிட்டு அது பாட்டுக்கு காட்டுக்குள்ள மறுபடி போயிடுச்சு தன்னுடைய ஆடுகள் எல்லாத்தையும் புலிக்கு பழி கொடுத்துட்டு கோவிந்தன் வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்ப வந்தான் கோவிந்தனோட அம்மா கோவிந்தன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரியா இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மக்களோட நம்பிக்கையை நாம ஒரு முறை இழந்துட்டோம் அப்படின்னா மக்கள் அதுக்கு பிறகு என்னைக்கும் நம்மளை நம்ப மாட்டாங்க அதனால எப்பயுமே மற்றவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கணும் அவங்ககிட்ட ஒரு முறை பொய் சொல்லி மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு நாம எப்ப உண்மை பேசினாலும் அதுவும் பொய்யாதான் இருக்கும்னு நினைப்பாங்க அதனால விளையாட்டுக்கு கூட எப்பயுமே